சத்குரு சுவாமிகி ஜெயம் குரு கிருப்பியார் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா குருஸ்வாமிக்கு ஜெய்ம் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் பிரமரகீதம்னு பெரு அதுதான் சொல்லப்படுது பிரேமபக்தி கோபியருடைய பிரேமபக்தியை பார்த்து அசந்து போயிட்டார் உத்தவ சுவாமி அதுதான் காண்பிக்கப்படுது உத்தவர் கண்ணன் சொல்லி முக்கியமா அனுப்பிச்சது வந்து அப்பா அம்மா யசோதானந்த கோபுரர்களை சமாதானப்படுத்தணும் கோபியைகளை சமாதானப்படுத்தணும் இது வெளிப்படையான் உள்ள அப்படின்னா தங்க தாமரை புஷ்பம் யாரு உத்தவ சுவாமி அவருக்கு வந்து இந்த பிரேம பக்தி பரம உத்ருஷ்ட அந்த பிரேம பக்தி இருக்க அது வந்து இவருக்கு தெரியணும் புரியணும் அடைந்தால் உத்தவர் வந்து ஒசர்ச்சி ஆகிடுவார் கண்ணனே சொல்கிறக்கார் உத்தவன் வந்து எனக்கு சமம் கொஞ்சம் கூட எனக்கு குறைச்சலே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கார் கண்ணன் எங்கே கிருஷ்ணர் சொல்கிறக்கார் இந்த முன்னால பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் அவன் இந்த மகாத்மத்துலேயும் சொல்கிறார் வந்து கண்ணா இது ஒரு வந்து காலை பிடிச்சுன்னு கேட்குறப்பா நீ வந்து ஓ இதுக்கு வைக்குண்டம் இங்கே இருந்துடும் நீ போன வந்து கழிவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது ஜனங்கள் கெட்டுப்போனவர்கள் ஜனங்கள் அப்போ எப்படி அவர்கள் முடியும்னா அப்போ இந்த பாகவரத்துக்குள்ளே தன்னுடைய தேஜஸை கொடுத்தார் அடியான் வந்து சொல்லக்கூடியதும் அந்த பாராயணம் பண்ணுறதும் எல்லாம் கிருஷ்ணனுடைய சப்த ரூபமான கிருஷ்ணன் தான் வேற ஒன்றும் கிடையாது இதுவே நாம சங்கீர்த்தணும் அதில் சந்தேகம் எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம் சரி பார்ப்போம் முதல் அஞ்சு ஸ்லோகத்தை பார்ப்போம் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் இது ஒரு சக்தியான அத்தியாயம் அதாவது பிரேம பக்தி கண்ண பிரே கிருஷ்ண பக்தி கொண்டவர்களுக்கு இதை வந்து ரொம்ப பிடிச்ச அத்தியாயம் கடைசியில் என்ன பண்ணுவார் உத்தவர் அந்த கோபிகைகளுக்கு அவருடைய பாதாரம் இந்த தூளிகள் நமஸ்காரம் பண்ணுவார் ராதையை காண்பிக்கல இல்லையா மற்ற கிரந்தங்களில் காமிச்சிருக்கார் ராதையினு அதனால் அந்த ராதையினுடைய பாத தூளிகளுக்கு கோபிகைகளுடைய தூளிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்வார் அதுதான் ஒரு சத்தியான விஷயம் நாராயண பட்டத்திரியும் கோபிகோபியோ நமோஸ்து அப்படின்னு அவர் அவரும் சொல்லி முடிப்பார் சரி பாப்போம் மொதல் அஞ்சு ஷ்லோகத்தப்போம் ஸ்ரீ சுகவு வாஜ கம் எச்சரம் உதஸ்திய பிரளம்பா நவக்சலோச்சீட்டம்வரம் புஷமலிம் லசன்முக்கவிம் மணிமஷ்டுண்டம் ஸ்ரீசுகாச்சம்ஷானுமஜஸ்தியா நவக்சலோச்சன பீதாம்பரம் புஷமாலிணம் லசன்முகாரவிம் மணிமஷ்டுண்டம் சுச்சிஸ் கோயம் அபீட்சர் குத்தியச்சுஷூஷணா இது ஸ்ம சர்வரி உசுகா தமுத்தம்லோக்காம்பு சுச்சிஸ்வித கோயர்ஷனா குத்தியச்சுஷூ சர்வரி உசுகா தமுத்தம்லோக்கிய தம் பிரவரம் சவியடாசே சூனாதி ரகசிய பச்சன் உற்பவிஷமா ரகசிய பாயாசந்தேஷம் ரப்பீடாசணூனா ரகசிய பாயசந்தேஷம் ரப்ப ஜானிமம் பாரஷம் ஃபோாகம் வத்தேக பிரேித்தோச்சிஷம் பாரஷம் சூப்பா பத்தேகப்போச்சிஷையோவிரஜே தியம் ஸ்மீயம் நமகே ஸ்ஹாநோ முர்தோவிரே தியமீயமே ந்தோ பந்தூ நாம் முன்னேறப்பை சுதூர்த்தி ஆஞ்சா ஒரு ஸ்லோகம் முதலஞ்சு ஸ்லோகம் மறுபடியும் பார்ப்போம் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயமான த சமஸ்கந்தம் பூர்வார்த்தத்தில் ஒரு அத்தியாயம் பிரமர கீதம்னு வண்டிகளுடைய சங்கீத கீதம் பாடுறாப்பில் வண்டுகளை பார்த்து கோபிகைகள் சொல்லக்கூடிய கீதம் தான் அதனுடைய சென்டர் பார்ட்டு ஸ்ரீ சுக தம் விக்ஷ கிருஷ்ணாச்சர்ஜய பிரலம்பா நவக்சலோச்சீரம் புஷமாலி லசன்முகாரவிம் மணிமண்டலம் ஸ்ரீசுகோவாச்ச தம்பியிருஷாச்சியா நவகோச்சனா புஷரமாலி லசன்முகாரவிம் மணிமஷ்டுண்டலம் சுச்சிஷி கொயமீட்சர் குத்தியச்சுஷூஷணா இஷ்வரிபுகா தமுத்தம்லோக்கம் குச்சிஷி கொயமீட்சர் குதிரவேஷூஷணா இஷ்வரிபுவ்ருசுகா தமுத்தம்லோக்கணபாம்பு தம் பிரனம் சவீடாசே க்ஷணுத்தரி ரகசிய பட்சவிஷ்டேஷரம் ரபத்தை தம் பிரயேணவனீடாசோ சுணசு அதிபீடாசணுதம் ரகசிய பட்சன் உபவிஷ உபவிஷ்டசனே ரகசிய பட்சனு உபவிஷமா விஞ்ஞாசேஷரம் ரப்பீமாக ம்ம் யுபே பாரஷம் சோபா பத்தேகப்பீதோஷையீம் யுபே பாரதம் உபாத்தம் பத்தேக பிரீத்தோ பித்திரோ பன் பிரீச்சேஷைய அந்யதா கோபிரஜேதமரணீயம் நக்ஷ்முகே ஞானுபந்தோபூனாம் முனேர்ப்பி சுதுத்தியஜாம் அந்யதா கோபிரஜேதம் ஸ்மரணியம் நக்ஷ்முகே ஞானுபந்தோபந்தூனாம் முனைரபி சுதுத்தியஜாம் அஞ்சாவதுலோகமாஸ்தான் பார்த்தோம் சுக்கர் சொல்றார் கோகுரஸ்திரீகள் ஏற்கனவே பகவான் அவர் வந்து போன அத்தியாயத்தில் முடிச்சதும் கோகுரஸ்திரீலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியன்ட்டு இருந்தார்கள் இந்த தேரை பார்த்து அப்புறம் மந்தரை பார்த்து நம்ம இன்னும் வந்து உத்தவர் வந்து காற்றால் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டோம் ஸ்நானம் முடிச்சுட்டோம் அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு அவன் வந்து சேர்ந்தார் அவர் கோகுரஸ்திரீலாம் இவரை உத்தவரை முதல் தர பார்க்குறா இல்லையா கைகள் கொண்டவர்கள் அன்னைக்கு மலர்ந்து தாமரை மாதிரி இருக்கக்கூடிய கண்களை கொண்டவர் பீதாம்பரதாரி எல்லாம் கண்ணனுடைய வேஷம் பிடிக்கும் புஷ்கர மாலினம் தாமர புஷ்பத்தை அத மாலையாக கொண்டவர் ஏற்கனவே சொன்னால் துளசி மாலைன்னு சொன்னார்கள் பல மாலைகள்லாம் சொல்றாரு தாமர புஷ்ப மாலை தான் கொண்டவர் பிரகாசிக்கக்கூடிய தாமர மாதிரி முகத்தை கொண்டவர் லசன் முகாரவிங்கம் அப்படி எப்படி தாமர புஷ்ப அப்படியே விகசித்திருக்கோ சூரியன் வந்த உடனே அப்படி விரிஞ்சு அழகா பிரகாசிக்கிறதோ அந்த அந்த பிரபை சோபை இருக்குமா இதில் தேவிபாத காமிக்கிறார் அதெல்லாம் புஷ்பங்களை கொடுத்துருக்காருங்க அதுதான் அப்படிப்பட்ட முகத்தை கொண்டவர் அதுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி ரத்தங்களும் பிரகாசிக்கிற மாதிரி குண்டலங்களை கொண்டவர் மணிமிருஷ்ட குண்டலம் ரத்தங்களும் மணிகள் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த குண்டலங்கள் காதில் கொண்டிருக்கார் கிருஷ்ண பக்தர் கிருஷ்ணனையே பின்தொட வரக்கூடிய பக்தர் அப்படிப்பட்ட உத்தவரை பார்த்து அழகான மந்தகாசத்தோடு இருக்கார் அழகான தோற்றத்தோடு இருக்கார் அப்படியே கிருஷ்ணனை மாதிரியே வேஷம் போட்டிருக்கார் அலங்காரம் கிருஷ்ணன் மாதிரியே வேஷம் அலங்காரம் இருக்கு அதே மாதிரியே இருக்கார் அப்படி பார்த்தோன்னே யாரு இங்கன்னு வந்தார் யாரை சேர்ந்தவர் இருக்கா வந்தார் யார் இங்கன்னு வந்தார் இருக்கா வந்தார் யாரை சேர்ந்தவர் இப்படி எல்லாரும் முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டுவதுக்காக அப்படி இருந்தார் அஜானத்தை நீக்கக்கூடிய அந்த உத்தம ஸ்லோகன் நமக்கு அஜானம் என்ன மாயை பரித்தமாக மாயால் அப்படியே கவரப்பட்டு ஸ்வரூப லட்சணத்தை தெரியாமல் இருக்கக்கூடும் அதுதான் ஞானம் அது ஞானம் இல்லாத அக்ஞானம் அஜானத்தை நீக்கக்கூடியது அவனுடைய கீர்த்தி அது அவனுடைய திருவிளையாடல்கள் அப்படி கொண்ட அந்த கிருஷ்ணனுடைய திருவிடை தாமலைகளை ஆச்சரித்தவர் ஆச்சரித்தவர் கண்ணனியே தன்னுடைய சுவாமியாக பதியாக நினைத்தவர் அவரும் உத்தவர் அப்படிப்பட்ட உத்தவர்களை அவர்கள் பரிவ விருகோ உழ்ந்து சூழ்ந்து கொண்டார் அந்த உத்தவரை கிருஷ்ணனுடைய சந்தேசகாரம் அதாவது அவன்கிட்ட செய்து கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு தெரிந்து கொண்டும் ஏகாந்தத்தில் அழிச்சின்னு போய் லஜ்ஜையோட அதாவது வந்து புதுசாக பார்க்குறார்கள் அதனால் வந்து வெட்கம் நாணம் இருக்குது அதையோட வெட்க நாணத்தோடு இருக்கக்கூடிய மந்தகால் சிரிச்சிண்ட பார்வையோட மதுரமான வார்த்தைகளோட இப்படி உபசாரம் பண்ணப்பட்டு நன்றாக உபசாரம் பண்ணப்பட்டு ஆசனத்தில் அவரை உட்கார்ந்த பிறோம் ஆசனம் உட்கார்ந்து நமஸ்காரம் பண்ணி வணக்கத்தோடு அவர்களெல்லாம் கேட்கிறார்கள் அந்த கோபிகள் என்ன அர்த்தம் கிருஷ்ணனுட்டு ஏதோ செய்தி கொண்டு வந்திருக்கான் அர்த்தம் அப்போது அங்கே வந்திருக்கக்கூடிய இங்கே வந்திருக்கக்கூடிய தங்களை கிருஷ்ணனுடைய சேவகர்னு எங்களுக்கு தெரியாது அவர்கள் சொல்கிறார்கள் வணக்கத்தோட கேட்குறா இல்லையா அந்த கோபிகள் சொல்கிறாங்க இங்கே வந்திருக்கூடிய உங்களை கிருஷ்ணனுடைய சேவகர் தூதன் அவரோட அவரோட சேர்ந்தவர்னு தெரிய அதனால் தகப்பனா இருக்கும் தாயா இருக்கும் பிரியத்தை செய்ய சொல்லி கிருஷ்ணன் இவங்க அனுப்பிச்சிருக்கானா கொஞ்சம் நிஷ்டூரமா கொஞ்சம் எப்பவுமே அந்த தாக்கி பேசுறது இடிச்சு பேசுறது கொஞ்சம் அந்த இந்த அதாவது நிந்தா ஸ்துத்தியெல்லாம் உண்டு கோபிகைகளிட்டேன் கிருஷ்ணன் செல்லுபடியும் ஈஸ்வரண்ட்ட செல்லுபடியாகும் அப்படி வந்து கிருஷ்ணன் வந்து உங்களை அம்மா அப்பாவுக்கு வந்து செய்தி சொல்கிறதுக்காக பிரியத்தை சொல்கிறதுக்காக அனுப்பிச்சிருக்கான் போதற்கு அது இல்லாமல் அவன் கோகுலத்தில் அவனுக்கு நினைப்பதற்காக ஸ்மரிப்பதற்காக நினைப்பதற்காக வேற ஒன்றும் பார்க்கவே இல்லையே தகப்பனார் தாயார் இப்படி பந்துக்களுடைய ஸ்நேகத்தினுடைய தொடர்பு சன்னியாசி கூட விட முடியாது சன்னியாசியாக இருந்தால் கூட தகப்பனார் தாயார் அப்படி கொண்ட பந்துக்களுடைய அந்த ஸ்னேகம் பிரியம் பாசம் அன்பு அதனுடைய தொடர்பு சன்னியாசியா இருந்தாலும் விட முடியாத அப்படிங்கிறார்கள் விவரமா பார்ப்போம் கோபியைகள் சும்மாவா ஒத்தட்ட சொன்னா ஒரு விஷயம் சொன்ன அப்புறம் அப்படியே பரவிடும் அப்படியே பரவின்னு போயிட்டே இருக்குது அப்போ இவர்களை தெரிஞ்சு போடு ரத்தத்தை பார்த்தார்கள் தங்கமயமான ரத்தம் ஒரு வீட்டு வாசலில் இருக்கு இவர் யார் ஏற்கனவே நம்மளை நம்மள்டேன்னு பிரித்து கூண்டு போனார் அந்த கண்ணனை கூண்டு போனார் அந்த அக்ரூரரா கம்சனுக்கு வந்து அவனுக்கு வேண்டிய காரியம் முடிக்கத்தான் கூட்டு போனார் இப்போ என்ன கம்சனுக்கு மறுபடியும் ஏதாவது காரியம் ஏதாவது இருக்காண்ணா கம்சன் தான் கொல்லப்பட்டானே அவனுக்கு ஏதாவது கர்மாவுக்கு என்ன ஏதாவது நம்மளை நம்மளை வச்சுன்னு பண்ண போகிறாரா இல்லை என்ன பண்ண போகிறார் யார் வந்திருக்கா குர அக்ரூரர் தானே அந்த அக்ரூரர் வந்திருக்காரா அப்படிங்கிற போது தான் உத்தவர் வந்து சேர்ந்தார் இல்லையா அப்போது அவர் வேலையெல்லாம் முடிச்சிட்டு கார்த்தால் செய்ய வேண்டிய வேலையை முடிச்சிட்டு வந்திருக்கார் என் மாதிரிலாம் அப்போது முழந்தாள் வரைக்கும் முழங்கால் கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய நீண்ட தொங்கக்கூடிய கைகள் திருக்கைகள் அவர் ஒரு வசு வசு அஷ்ட வசுக்குள்ள ஒருத்தர் வசு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அஷ்ட வசுக்குள்ள ஒருத்தர் வசு அவர் வந்து பிறந்திருக்கார் கிருஷ்ணபக்தன் அன்னைக்கு பூத்தன் அன்னைக்கு மலர்ந்த தாமரை மாதிரி விரிந்த அழகான திருக்கண்கள் இடுப்பில் த மஞ்சள் பட்டாடை கழுத்தில் தாமர மாலை அழகான தாமரை மாறி திருமுகம் அப்படி விகசித்திருக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குது விகசித்திருக்கு பிரகாசமாக இருக்குது அவருக்கு வந்து அந்த உத்தவருடைய அழகான தாமரை முகம் விகசித்திருக்கு ரத்னங்கள் பதித்து அப்படியே டால் அடிக்கிறது அப்படியே பிரகாசிக்கக்கூடிய குண்டலங்கள் கண்ணனை மாதிரியே இருக்கக்கூடிய ரூபம் கண்ணனை மாதிரியே இருக்கக்கூடிய ரூபம் கண்ணன் மாதிரியே இருக்குது முழுக்க முழுக்க ஏன்னா கண்ணன் அந்த கிருஷ்ணனுடைய அப்படி இது எடுத்த மாதிரி ஒரு ஜெரக்ஸ்காபி எடுத்த மாதிரி இல்லை அப்படியே போட்டோ எடுத்த மாதிரி இருக்கு பிம்பம் மாதிரி இருக்கு அப்படி ரூபம் திருவடியும் இப்படி அழகான கிருஷ்ணனுடைய பக்தனான உத்தவரை கோபிகைகள் பார்த்தார்கள் இந்த புஷ்கர மாலங்கிறது கண்ணனுக்கு ஏற்ற கண்ணனுக்கே உண்டான ஒரு மாலை அதான் அந்த தாமரை பூக்களால் பண்ணக்கூடிய மாலை அதுதான் வனமாலின்னு சொல்லப்படுது அஞ்சு கலரால் பண்ணக்கூடிய மா பண்ணக்கூடிய மாலை காட்டு புஷ்பங்களால் பண்ணக்கூடிய மாலை இல்லை துளசி மந்தாரம் மல்லிகை பாரிஜாத்தம் முல்லை இப்படிப்படிலாம் இருக்குது தாமரை புஷ்பம் எல்லாம் அஞ்சும் அஞ்சு விதமான புஷ்பங்களால் தொடுக்கப்பட்ட மாலை வனமாலை அப்படி இந்த புஷ்கர மாலைங்கிறது வெறும் தாமரை மாலையாக சொல்லப்படுது இன்னும் வேறு இடத்துல சொல்கிறார்கள் எப்படின்னா அர்த்தம் சொல்கிற பெரிய ஒரே துளசி மாலைன்னு சொல்கிறார்கள் தாமரச மாணி மாலைன்னு சொல்கிறார்கள் தாமரசமாணி நவரத்ன மாலைன்னு சொல்கிறார்கள் இது வந்து இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சொல்றது தான் இந்த இதில் ரொம்ப இன்வால்வ் ஆகி இருக்கிறதுனால அதை வந்து ஓரளவுக்கு சரி தெரியட்டமே அப்படிங்கிறதுக்காக சொன்னது பார்ப்பதற்கு மிகவும் அழகான சிரித்த முகத்தோடு இருக்கார் இவர் யார் வரும் கிருஷ்ணனை மாதிரியே வேஷம் கிருஷ்ணன மாதிரியே பிம்பம் கிருஷ்ணன மாதிரியே ஒரு ஜெரஸ் காப்பியாக இருக்கு அலங்காரம் கிருஷ்ணன் அலங்காரம் இவர் போடுறது என்ன ஆமாம் அவனுக்கு கண்ணனையே ஃபாலோ பண்ணுறதுனால அந்த கண்ணனுக்குண்டான சேஷத்தை அவனுடைய பிரசாரமாக எடுத்துக்கொண்டு கண்ணன் மாதிரியே இருக்கக்கூடிய வேஷம் எங்கேருந்து வர்றார் யாரை சேர்ந்தவர் இதுக்காக வந்திருக்கார் இப்படி அவரை பற்றி முழுக்க தெரிந்ததற்காக சிரித்த முகத்தோட புன்னகைத்தோட புன்னகித்தோட அந்த கோபிகள்லாம் லோக்கத்துக்கும் இருக்கக்கூடிய லோக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மனோவாசனைகளை நீக்கக்கூடிய அளவில் உலக புகழ் வாய்ந்தது கண்ணனுடைய திருவடிகள் திருவளையாடல்களை கொண்ட திருவடிகள் அதில் அவர்கிட்ட வந்து ஒரு அடிமையும் ஒரு பக்தியும் கொண்ட உத்தவரை சூழ்ந்து கொண்டார்கள் அந்த கோபிகள்லாம் உத்தவர் வந்து கிருஷ்ணன் டேன்றி செய்தி கொண்டு அது வந்து சந்தேகம் செய்தி கொண்டு வந்திருந்திருக்கார் விஷயத்தை கொண்டு இருந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டு தனிமையில் அவர்கிட்ட வெட்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு புன்சிரிப்பு முதல் தடவை பார்க்குறார் உத்தவரும் ஆமாம் கண்ணன் பலராமனோடு கிளம்பி போனப்புறம் ரெண்டு பேர் வந்திருக்கார்கள் கோகுலத்துக்கும் பிருந்தாவனத்திற்கும் ரெண்டு பேர் தான் ஒன்றும் பலராமன் இதுக்கப்புறம் வரலாம் ஐம்பத்தி எண் அஞ்சாவது அத்தியாயத்தில் பின்னால் வருது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு அத்தியாயம் உத்தரார்த்தத்தில் கண்ணனுடைய ருக்மிணி கல்யாணம் ஐம்பத்தி நாலு வந்து ஐம்பத்தஞ்சு வந்து அந்த ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு கல்யாணம் ஐம்பத்தி வந்து மிருக மோக்ஷம் திருகராஜபக்தி ஐம்பத்தி அவருக்கு சொல்கிறார் பலராமர் அங்கே வரார் கோகுலத்திற்கு ஆ கோகுல பலராமனை தவர் வேறு யாரையும் கிருஷ்ணன் வந்து இங்கே அனுப்ப அனுப்ப மாட்டார் யாரையும் விட மாட்டார் எப்படி பிருந்தாவனத்துக்கு வரத்துக்கு வந்து பிருந்தாவினுடைய ஒரு ரெக்கமெண்டேஷன் ராதையினுடைய ஒரு கிராண்டி தேவையோ அப்படி கிருஷ்ணனுடைய ஒரு ராதாகிருஷ்ண ஒரு மகிமை இல்லாமல் அனு அனுகிரகம் இல்லாமல் வர முடியாது கிருஷ்ண பக்தி அப்படி கிருஷ்ண பக்தி தழைச்சிருக்கக்கூடிய இடம் உத்தவர் நினச்சிருக்காரு அப்போ இப்படிப்பட்ட வந்து கிருஷ்ணனு செய்தி கொண்டு வந்து தெரிஞ்சுட்டு தனியில் வெட்கத்தோடு பார்க்குற தனியாக பார்க்கறதுங்க முதல் பார்க்கறதுங்க புன்சிரி போட மதுரமான பார்வையோடு கொண்டும் நல்ல மதுரமான மென்மையான நல்ல உபச்சாரமான வார்த்தைகளை சொல்லி வரவேற்றி உபாரம் பண்ணி ஆசனத்தை உட்காந்து வணங்கி வினயத்தோடு பேச ஆரம்பித்தார்கள் அம்மா இங்கே வந்திருக்கூடிய நீங்கள் வந்து எதுநாசன் அந்த யார் அவருடைய தலைவனான கிருஷ்ணனுடைய பக்தர் சேவகர் பார்ஷத்தர் தூத்தர்ன்னு தெரிகிறது நீங்கள் வந்து யஜமானனன் கிருஷ்ணன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு அதாவது அப்பா அம்மாவுக்கு அதாவது பிரியத்தை செய்வதற்காக உங்களை அணிஞ்சிருக்காம்பிருக்கு அப்படி தானே அம்மா அப்பாவுக்கு யசோதவருக்கு பிரியம் பண்ணுறதுக்காக உங்களை அனுப்பிச்சிருக்கான் அப்படி தானே அது இல்லைன்னா கோகுலத்தில் அவருக்கு நினைப்பதற்கு வேறு ஒன்றுமே இல்லையே எங்களுக்கு தோணலையே அப்படி பந்துக்கள்கிட்ட உற்றார் உறவினர் நண்பர்கள்ட கொண்ட அந்த பாசம் பிரியம் அன்பு ஸ்னேகத்தினுடைய பிணைப்பை முனிவரால கூட விட முடியாதே அப்படி ஒன்றம் இடிச்சு சொல்வார்கள் கடிச்சு சொல்வார்கள் இடிச்சு கடிச்சி நிந்தாஸ்துரியா பண்ணுவார்கள் அப்படியெல்லாம் பண்ணுவார்கள் கண்ணன்ட்ட அபரிமிதமான பக்தி உண்டு ஆனால் இப்படியெல்லாம் சொல்லுவார்கள் மேலே ஆறாவது ஸ்லோகத்துலன்னு மேலே பார்ப்போம் மெல்ல தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் முள்ளா போய் சொன்னேன்னா நான் வந்து அடியேன் பழைச்சேன் அநேஷு அர்த்தா மைத் யாவத விடம்பனம் பும்பிகே ஸ்திரீஷு கிருத்தாத் சுமன சிவ்பதை அநேஷு அர்த்த மைத் யாவத விடம்பனம் பும்பிகேஸ்யு கிருத்தா மே சுமனசிவட்பதை நித்தம் நித்தம் கணிக்கா அகல்பம் நுபதிம் பிரீத்தவிச்சாரியம் ரித்விஜோத்திணம் நித்தும் தியஜன் கணிகா அகல்பம் நிறபதி பிரதீவிச்சாரம் ரித்விஜம் தத்திணா ககாவீத்திரும் முதலோம் திருகாத்தியம் ஜாரோ ரம் திருயம் ககாவீத்தலம் வந்து च अतिथ गृहम दग्धम मृगा तटारे जारो भुक्त गोप्यो गोविंदे गाएमस कृष्णदूते वजते उधवे त्यक्लौकिका गोप्यो गोविधे गटवाक् कायमसा कृष्णदूते वजते उद्धवे त्यलौकिका गायन्कर्मा धजख्रिय तस्पृत संस्कृत यानि कईशोरबा्यो गाय प्रियकर्मा ध्या तस्कृत संस्कृत तय संस्पृत संस्कृत यानि कईशोरबाल्यो खाचीति मधुक दृष्ट् जायती कृष्णसंगमं பிரிய பிராப்பூரம் கல்பயித்து இடமிரவீத் காத்திரி மதுக்கம் திருஷ்வ்வா தியஜி கிருஷ்ணமம் பிரிய பிரஸா தூதம் கல்பயித்து இரமபிரவீதம் பதினொன்று செட்டாக பார்க்கணும் ஆறாவதுலேருந்து பதினொன்று வரைக்கும் மறுபடியும் பார்ப்போம் மூலத்தை நமஸம் பூர்வாரதம் நாற்பத்தியேழாவது அயம் அன்யேஷு அர்த்த மைத் யாவதவிடம்பனம் பும்பிகேஸ்வத் சுமனிவட் அன்பு அர்த்த மைத் யாவதவிடம்பீடு கதுவத்தை சுமனிவ் நம் தியஜி கணிக்கா அகல்புதி பிரா அதித்த ஆச்சாரியம் ரித்ஜோத்திணா நம் தியா அக்கல் அக்கம் நூ அதி ஆச்சாரியம் மருத்துவோத்திணா ககாவிதலம் வம் गतवायनसा कृष्णूते व्रजाते उधव त्यक्तौकिका व्रजा उद्धव त्यक्लौकिका गाय प्रियकर्मा ऋदत्त तच संस्पत संस्पृत यानी कईशोरबाज्यो गाता प्रियकर्मा ऋदत्त जगद क्रिय तच संस्कृत संस्कृत यानी कईशोरबाज्यु காச்சுடு மதுக்கம் திருஷ்வா ஜாதி தூரம் தூத்தம் கல்பயித்து இது அப்பீத் காச்சிடு மதுக்கம் திருவ்டாயமம் பிரிப்பூரம் கல்பயித்து இது அபிரவீத்லி ஒரு பெரிய ஒரு முக்கியமான அத்தியாயம் முக்கியமான அத்தியாயம் மேலே பார்ப்போம் அர்த்தம் பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னு இப்படி அந்த கோபிகைகள்லாம் விடாமல் எல்லாரும் சூழ்ந்து கொண்டார்கள் அந்த உத்தவரம் உத்தவரப்பட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கார்கள் சந்யாசியாக இருந்தால் கூட தன்னோட சேர்ந்த தகப்பனார் த அம்மா தாய் தகப்பனார் பந்துக்களுடைய ஸ்நேகத்தினோட தொடர்பு அப்படி ஒன்று கட் பண்ணிக்க முடியாத மற்றவர்கள்ட ஒரு பிரயோஜனத்தையும் உத்தேசத்தையும் செய்யப்பட்ட ஸ்நேகமானதையும் புருஷர்களால் ஸ்தீகிட்ட வைக்கப்பட்டது போக வண்டுகளால் புஷ்பங்களில் வைக்கப்பட்டு போகல பிரயோஜனம் கைகூடுற வரைக்கும் தான் அபதியம் மாத்திரம் அப்படின்னா நேர்த்தான் எங்கள்கிட்ட ஒரு பிரயோஜனத்தை பார்த்து ஒரு உத்தேசத்தை பார்த்து ஒரு காரியத்தை எதிர்பார்த்து எங்கள்கிட்ட காண்பித்த ஒரு ஸ்னேகம் அன்பு பிரியமெல்லாம் எப்படின்னா புருஷருக்கு வந்து ஸ்திரீகள்கிட்ட வந்து வைக்கப்பட்ட அன்பு மாதிரி வேலை முடிஞ்சு தான் கிளம்பக்கூடாது வண்டுகள்கிட்ட புஷ்பங்களில் அந்த தேன் குடிச்சாச்சுன்னா அப்புறம் கிளம்பி போடும் அப்படி பிரயோஜனம் கை கொடுற வரைக்கும் தான் இருந்தது அல்ல நடிப்பு மாதிரி இருந்தது அபிநய் மாதிரி எப்படின்னு உதாரணம் கொடுக்கிறார்கள் உதாரணம் ரொம்ப வசதியான உதாரணம் அப்படியெல்லாம் வேசி ஸ்திரிகள் வேசியா ஸ்திரீகள் வந்து கையில் இருக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யம் சொத்து பணம் இருக்கிறக்கியும் கூட இருப்பார்கள் அது கை பொருள் சத்து போயிடுத்து எல்லா வஸ்துக்களும் போயெடுத்து பணம் இல்லை தள்ளி விட்டுவார்கள் அப்படிங்கிறார் மேலே நிறையா இருக்கு சுலவன்ட்டுக்கு மேலே பார்ப்போம் கிருஷ்ணா